ிாத்தயற்றவேற்றைக்காணையயாே நம விதினீனர் இந்த ஸ்லோக்கத்துல தாமசய் தி விளக்கி சொல்லுகிறார் இந்த யஜத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவை கொடுக்கறதுக்காக இந்த உபதேசம் பண்றார் விதிஹீனம் விதிஹீனம்னா விதியை மீறின்னு அர்த்தம் விதி இல்லாத ஹீனம்னா இல்லாதன்னு அர்த்தம் சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி செய்யாமல் விதியை மீறி செய்கிறது அசருஷ்டான்னம் அன்னதானம் இல்லாமல் பண்ணக்கூடிய யஜ்யம் விதிஹீனம் யம் எல்லாமே யஜ்யத்துக்கு அப்ஜெக்டிவ் விசேஷனம் ஆக விதி இல்லாத மனம் போன போக்களை செய்யக்கூடிய யஜ்யம் ராகத்வேஷத்தோடு பண்ணக்கூடிய யஜம் சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி செய்யாமல் ஏதோ ஏனோ தானோன்னு செய்யக்கூடிய யஜ்யம் அப்புறம் எந்த யஜம் பண்ணினாலும் பெரியவர்களுக்கெல்லாம் நல்ல பண்புலையும் ஒழுக்கத்திலையும் அறிவிலையும் சிறந்தவர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஏனென்றால் அந்த காலத்திலெல்லாம் இந்த உடல் வாழ்க்கையை பாதுகாக்கிறதெல்லாம் மற்றவங்க பொறுப்பு அறிவிலும் ஒழுக்கத்திலும் பண்புலையும் மேலாக இருக்கிறவர்கள் அவர்கள் அதுக்காக முயற்சியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சமூகத்தில் இருக்கிற மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்யணும் ஆகவே அவர்களுக்கு அன்னதானம் பண்ணாமல் பண்ணக்கூடிய யஜம் அப்புறம் மந்திரஹீனம் மந்திரத்தில் தோஷம் அதாவது மந்திரத்தை குறைச்சு விடுறது இல்லாட்டி தப்பாக மந்திரத்தை சொல்கிறது அதில் வந்து அக்ஷரலோபங்கள் அதாவது சுரத்தில் ஒரு எழுத்துக்கள்ல இதில் குறையோட சொல்கிறது நல்லா முறைப்படி சொன்னால் தான் மந்திரங்கள்லாம் பலிக்கும் இல்லாட்டி மந்திரங்கள் பலிக்காது மந்திரங்கள் பலிக்கணும்னா அந்த மந்திரத்தை சொல்லுகிறவருடைய வாழ்க்கை முறையும் சரியாக இருக்கணும் ஆக இத்தனை விதிமுறைகளை எல்லாம் மீறினோமான இப்போ நம்ம சமூகத்தில் பெரும்பாலும் தாமசமாக ஆயிடும் ஆனாலும் இதை விடக்கூடாது இதை சரிப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட மேலும் மேலும் அதை சீர்படுத்திக்கணும் மந்திரஹீனம்னா மந்திரத்தகா ஸ்வரதா வர்ணத்தோவா வியுக்தம் மந்திரஹீனம் ஆக சொல்லக்கூடிய மந்திரங்களில் குறைபாடுகள் ஏற்பட்டால் அது தாமச யஜம் மந்திரஹீனம் யஜ்யம் அப்புறம் யஜ்ஞம் தட்சிணை கொடுக்காத யஜ்யம்னு சொல்லியிருக்கு ஆனால் சாஸ்திரத்தில் என்ன தட்சிணை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறதோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ரூபாயை தானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் தட்சிணையாக கொடுக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் கூட ஒரு கோடி தானம் பண்ணி ஆகணும் ஆக பத்து ரூபாய் இருக்கிறவன் ஒரு ரூபாயை தானம் பண்ணுறதும் பத்து கோடி ரூபாய் இருக்கிறவன் ஒரு கோடி ரூபாய தானம் பண்றதும் ஒன்று தான் ஈக்குவல் தான் ஆக இது தட்சிணைன்னா யாகசாலைக்குள்ளே கொடுக்கறதுக்கு பேர் தட்சிணேன்னு பேர் யாகசாலைக்கு வெளியில் கொடுக்கறதுக்கு பேர் தானம்னு பேர் ஆக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தட்சிணை இல்லாமல் பண்ணக்கூடிய யஜ்யத்தை தாமச யக்கங்கிறார் பகவான் அப்புறம் ஸ்ரத்தாவிரகிதம் ஏதோ சமூகத்தில் எல்லோரும் செய்கிறாங்களேன்னு செய்கிறது அந்த சாஸ்திரம் தெரிஞ்சு அது எதுக்காக செய்கிறோம் அதனால பலன்கள்லாம் எப்படி இருக்குது இது பண்ணினா இது கிடைக்கும் இந்த காரியத்தை செஞ்சால் இது நடக்குங்கிற அந்த நம்பிக்கையோடு செய்யணும் ஏதோ மற்றவங்க வீட்டில் இருக்கிறவர்களுடைய ப்ரஷராலேயோ அதாவது அவங்களுடைய அழுத்தத்தினாலேயோ சமூகத்தினுடைய அழுத்தத்தினாலேயோ செய்கிறது அப்படி செஞ்சால் அந்த கர்மா பலிக்காது ஆகவே நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு ஆஹ மனிதனுடைய மனம் எப்படி இருக்கிறதோ இப்போதான் முன்னாடி படித்தோம் இல்லையா ஸ்ரத்தையோட பண்ணணும்னு பார்த்தோம் ஸ்ரத்தை இல்லைன்னு சொன்னால் சாத்விக ஸ்ரத்தே ராஜசஸ்ரத்தே தாமச ஸ்ரத்தைன்னு படித்தோம் ஆஹ் அந்த கோணத்திலாம் இங்கே சொல்றாரு ஸ்ரத்தை இல்லாமல் செய்யக்கூடிய யஜம் அந்த யஜ்யம் தான் தாமசம் தமோகுணத்தினால செய்யப்படுறது அப்படி செஞ்சா தமோகுணம் விரத்தியாகும் தமோகுணத்தோடு இருக்கிறவன் பண்ணுற யஜ்யம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆகவே இதை நாம செய்யக்கூடாது ஆக விதியை மீறி செய்யக்கூடாது அன்னதானம் இல்லாமல் செய்யக்கூடாது மந்திரங்கள்ல குறைபாட்டோட செய்யக்கூடாது தட்சிணம் இல்லாம பண்ணக்கூடாது தட்சிணைய முறையா கொடுக்கணும் நம்பிக்கையோட செய்யணும் அப்படி நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது இதெல்லாம் இங்க நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் தபஸை பற்றி சொல்ல போறார் தப வந்து ஆறா பிரிக்க போற உடம்பால செய தபஸ் மனசால செய தபு பேச்சால செய தபஸ் சொல்லிட்டு அதையும் பிரிக்க போற அது தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் விதிஹீனம சிரம் மந்திரஹீனம தட்சிணம் யஜ்யம் தாமசம் பரிச்சதே